தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மெயின் ஒன்றாவதாக இந்த அருமையான புனித நாளுக்காக நான் தேவனை துவக்கிறேன் ஆண்டவன் ஆகிய தேவனுடைய அன்பு இந்த நாளில் காலையில் என்னுடைய உள்ளத்தை நெருக்குகிறார் காலை வேளையில் நான் ஆண்டருடைய சமூகத்தில் சென்றபோது என்னோடு ஒரு திருவசனம் பேசினது அதை நான் தியானிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்ச எனக்கு வசனத்தை பார்க்க முடியவில்லை என்னை அறியாமலே என்னுடைய உள்ளம் உடைந்து கொஞ்சம் சத்தமிட்டாரில்லையே என்னுடைய உள்ளம் உடைந்து என்னுடைய கண்ணெல்லாம் நீர்த்தாருகளாக ஓடில ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான அன்பு ஆண்டவர் அருடைய மகிமையான இந்த சிராக்கியத்தை நான் எண்ணினேன் இப்படி என்னுடைய உள்ளம் உடைந்து அதுல இங்கே ரிகார்டு கேசட்டம் போடப்பட்டது அதுக்கு ஒரு பாடலும் போடப்பட்டது அந்த பாடமரத்தை பற்றி எல்லாம் சேர்ந்து என்னை அசைத்தது அப்புறம் நான் தேவ சமூகத்தில் இருந்தேன் கொஞ்ச நேரம் பின்னர் அந்த நிலையோடு நான் ஆலயத்துக்கு வரவிடாதபடி கொஞ்ச நேரம் தேவனின் இடையிடையே சின்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் சிரிக்க அழகிற பிள்ளைகளை சிரிக்க வைப்பார்கள் அந்த பிரகாரமும் கருத்து செய்தார் அதற்காக நான் தேவனை துவக்கிறேன் ஆண்டோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகியேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துடாவிட்டால் நாம் சாத்தானுடைய கையில் சுத்தரவதைக்குரியவர்களாக இருப்போம் அவன் தன்னுடைய இஷ்டப்படி நம்ம எதை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்வான் நம்ம விடுப்பவருக்கு உலகத்தில் எந்த ஒரு ஏதுக்களும் கிடையாது தேவனுக்கு மயமையுண்டாவதாக எதுவும் கிடையாது ஆதியிலே ஏஜேனில் சாத்தான் மனிதனை வஞ்சித்து விட்டான் அதிலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது ஆண்டு அனுமதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் போய்விட்டது ஒரு மனிதனாக மாறிவிட்டான் இப்பொழுது அவர் சாத்தானுக்கு அடிமைகளாக மாறிவிட்டபடினால் அந்த ஆதாமின் சந்ததிகளாகிய நாமும் அந்த ஸ்டேஜில் தான் அகப்பட்டிருந்தோம் அண்டவராசு கிறிஸ்து நமது மேல் வைத்து அன்பினால் பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையை போல இருந்த அவர் இந்த ஊரகத்திற்கு நம்மை போல பாவ சரீரம் இந்த சடசரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமியிலே வந்து அடைந்த பாடுகள் மகா பயங்கரமானது தேவனுக்கு மைமண்டாவதாக இது தேவனுடைய அன்பின் மிகுமையை வெளிப்படுத்தப்படவரை நான் சோதரிக்கிறேன் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வலிதப்பி தெரிந்தோம் தந்தன் வழியிலே போன ஆடுகளை போல வழின் தந்த வழியிலே சென்று அக்கிரமத்தையும்து விளப்பினார் அவர் நாம உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது பாருங்க அப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் வெளியே போனால் அதை ஒன்றே ஒன்று மேற்கொண்டு விடும் இந்த ஆடு இருக்கிறது அது வெளியே போனால் அதற்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அனைப்படியால் அதற்கு பாதுகாக்கிறதுக்கு ஆள் தேவை அனுப்பெய்ப்பதில் இருக்கின்றார்கள் ஆடுகளை மெய்க்க ஆடு தன்னைத்தானே காப்பாற்ற முடியாது என்பதை நாம் காணுகின்றோம் இந்த ஆடுகளை பற்றி வேதத்தில் மிக முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வேவனுக்கு மயின்ஜாவதாக இந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு மெய்ப்ப தற்கு மாத்திரமில்லை அவர்களை காக்கிறதற்கும் மேய்ப்பன் தேவை எந்திரா தலை காணுகிறோம் அது அப்படின்னா தான் வயல் வழியிலே ஆடுகளை மடித்துவிட்டு அந்த மெய்ப்பர்களை சுற்றிலும் படுத்திருப்பார்கள் இடையில நறிகளோ மற்ற மிருகங்களோ வந்து அவர்களை சேதப்படுத்தி விடாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு மேய்ப்பர்கள் தேவை தேவனுக்கு மைமண்டாவதாக அந்த ஆடுகளும் மேய்ப்பருடைய குரலுக்கு சொல்லிக் கொடுக்கும் கொடுக்க வேண்டும் வேதத்தில் நாம் காணுகிறோம் நமது ஆண்டவராகிய தேவர் இவ்விதமாக நாம் எல்லாரும் மனக்குளத்தை மனது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஆடுகளை போல அவனவன் தன் மனதிலே என்னென்ன தோன்றுகிறதோ எதை விரும்புகிறானோ அதிலே சென்று கொண்டிருந்தான் என்று நாம் காணுகிறோம் இந்த அவனவன் செல்கிற வழியிலே என்ன இருக்கிறது பாருங்கள் நாம் ஏற்கனவே வாசித்தோம் நீதிமன்றின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு உண்டு மரண வழியிலே நாம் சென்று கொண்டிருந்தோம் மனிதன் அவனவன் தான் விரும்புகிற வழியில் செல்கிறான் அந்த வழி என்ன என்றால் அது மரண வழி அவனை கொண்டு போய் விடுகிறனும் அதுதான் ஆனபடியால் இந்த ஆடுகள் அதாவது இந்த மரண அது சென்று கொண்டிருந்தது எப்பொழுது துஷ்டம் மிக வந்தாலே கவிக்கொண்டு போகும் என்று இந்த ஆடுகளுக்கு தெரியாது ார் அண்டவராயி தேவர் இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக அவர் நம்முடைய பாடுகளை அதாவது நம்மை மீட்கும்படியாக அவர் பாடுகளை தமது மேல் ஏற்றுக்கொண்டார் ஒரு ஆடை காணாமல் போய்விட்டால் அந்த ஆடுகளை கண்டுபிடிப்பது அவர் ஈஸி அல்ல அதாவது காடு மாடெல்லாம் அலைந்து தெரிந்து அது ஏதாவது சுஷ்ண சக்தியின கையிலே விடுவிக்க வேண்டும் என்றால் மகாபுரிய தியாகம் செய்தால்தான் அவைகளை விடுவிக்க முடியும் எனலாம் அறியும் காமதராஜா சொல்லும் போது அதாவது சவுல் இடத்துல சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார் அதாவது சவுல் கேட்கின்றார் இந்த கோழியாத்தை மேற்கொள்ள உன்னால் முடியுமா கேட்ட போது அவர் சொல்லுகிறார் ரெண்டு நடவை என்னுடைய ஆடுகளை பிடிப்பதற்காக ஒரு தடவை ஒரு கரடியும் ஒரு தடவை ஒரு சிங்கமும் வந்தது நான் அவர்களை பணத்தினால் அவர்களை அவருடைய கடவாய்ப்பர்களை பிடித்து கிழித்து போட்டேன் என்று கிழித்து போட்டு அந்த அதாவது அதாவது கரடி வாயிலிருந்து அந்த ஆட்டை நான் விடுவித்தேன் என்று அவர் ஒரு மேற்பங்க அந்த ஆடுகளை இந்த சிங்கம் கொண்டு அந்த கரடிகள் கொண்டிருக்கும் நம்மை காப்பாற்றுவதற்கு மேற்பன் இன்னொரு மனிதர்கள் விடுவிக்க முடியாது காணப்படுகிறார் நம்மை விடுவிக்கும் முடியாத அவர் என்ன செய்தாரா அதாவது நாம் அடைய அவர் தமது மேல் ஏற்றுக்கொண்டார் அதே மரணபாரி சொல்லிக் கொடுங்க என்னை விடுவிக்கும்படியாக நீர் இவ்வளவு பாடுகளை சொல்லித்தீரா என்று நான் நான் சில வேளையிலாம் சிந்திக்கிறது உண்டு சிந்திக்கிறேன் எப்படியே ஆராய்வேன் நாம் இந்த நிலையை அழைந்து ஆராய்வதற்கு காரணமா இருந்தது யார் இந்த நிலையில் கத்தராக இந்த புலகத்தில் கொடுத்தனா விட்டால் நாம் இந்த சலாகியத்தை பெற்றிருப்போமா இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நாம் பெற்றிருப்போமா அது மரணத்திற்கு பிறகு நம்ம அடையப்படலாம் அவ்வளவு பெரிய கருமை நமக்கு கிடைத்திருக்குமா என்று எண்ணி நான் அதனை அடிக்கடி சொல்வேன் இல்லவா நான் இங்க வீட்டிலிருந்து காலையில் ஆறரை மணிக்கு இங்க வந்தவுடனே முதலாவது ஆலயத்திலிருந்து என்ன செய்வது தெரியுமா என்னுடைய சரஸ் என்னுடைய முகாம் தரையில படுற அளவுக்கு மூன்று தடவை நான் தேவனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு மரியாதை என்றால் அதனால் வேற ஒன்றும் செய்ய முடியாது வேவன் செய்த நன்மைக்கு உபகாரமாக வேறு ஒன்றும் செய்ய ஏறாது செய்வதற்கு ஒன்றும் இல்லை இதை நான் செய்வது உண்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பவராகிய தேவன் நம்ம இதை இவ்வளவு அன்பு பாராட்டினாரே என்று நான் தேவனுக்கு நன்றி செலுத்த மனிதனை தேவன் மீட்கும்படியாக அவரும் மனிதனாக வந்தார் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது நம்மை மீட்பவருக்கு அவரும் அந்த ஆடுகளை போல் ஆனார் என்று அந்த ஏழாவது வாக்கியத்தில் எழுதியிருக்கிறார் அவருடைய அதாவது ஒடுக்கப்பட்ட அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக தேவன் கல்வாரியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் விட போகிற நேரத்தில் அவர் படைத்திருஷ்டிகளும் மறைந்து கொண்டதாம் காணப்படுகிற சுடல்கள் அவர்கள் தங்களுடைய ஒழியை மக்கிக் கொண்டதாம் ஏனென்றால் அதாவது அண்டசராசனிகளை படைத்த தேவன் பிரமுகத்திலே மகிமையாக மடியிலே இருந்த அவர் இந்த போலகத்தில் வந்து இப்போது நமக்காக கல்வாரியிலே வானத்திற்கு நடுவாக நிர்வாகமாய் தொங்குகின்றாரே என்று எண்ணில் அவைகள் மறைந்தது மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் விழுந்து இந்த பூமியை உருகி அழித்து விடலாம் என்று அவைகள் காத்துக் கொண்டிருந்தான் தேவருக்கு